அனைவருக்கும் வணக்கம் நெற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளில தேசிய மாணவன் இந்த சிந்தனை தலைப்பு வெற்றி பெரு ஓரத்தில் குச்சி நட்டு ஆடினான் அந்த சிறுவன் அதன் சச்சின் டெண்டுல்கராக மாறினான் ஜன்னிலை இல்லாத ஒரு குடிசை அதில் வசித்தான் அந்த ஏழைச் சிறுவன் ஆரம்பத்தில் வெறும் முப்பது டாலர் சம்பளம் நாளடைவில் முன்னூறு கோடிக்கும் அதிகமான சம்பாத்தியம் இவர்தான் உலக கால்பந்தாட்ட நம்பர் ஒன் வீரர் ரொனால்டா பசி பட்னியோடு வாழ்ந்தான் அந்த இளைஞன் மின் விளக்கு வசதி இல்லை மண்ணெண்ணெய் விளக்கேற்றி கூட படிக்க முடியாத வறுமை தெருவிளக்கில் படித்தான் வழக்கறிஞராக நீதிபதியாக வாழ்வில் உயர்ந்தான் தனது உயர்வுக்கு அடையாளமாக இன்றளவும் உயர்நீதிமன்ற வளாகத்தில் சிலை உருவில் நிற்பவர் முத்துசாமி நீதிபதி இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டு அவற்றை அடைய முயல்வதே வெற்றி நூறு விழுக்காடு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நூற்றி விழுக்காடு முயற்சியை மேற்கொள்வது வெற்றி உள்ளுக்குள் உறங்கி கிடக்கும் ஆற்றலை பேராற்றலை தட்டி எழுப்பது வெற்றி சந்தர்ப்பங்களுக்காக காத்திராமல் மாவீரன் நெப்போலியன் போல சந்தர்ப்பங்களை தாமாகவே உருவாக்கி கொள்வது வெற்றி உண்மையில் வெற்றி என்பது ஒரு இடைவிடாத இயக்கம் சிந்திப்போம் வெற்றி பெற முயற்சிப்போம் நன்றி